திருச்சபையை உயிருக்குயிராய் நேசிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு செத்த சபை The Dead Church வாசிக்க வேண்டிய பகுதி இசைக்கியல் 37 ஏழாம் அத்தியாயம் முதல் 14 வசனங்கள் கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த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 நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று என்கிறார் உரைக்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தர்சனம் உரைத்தேன் நான் தீர்க்க தர்சனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவர்கள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயின மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை மனு புத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கற்றாகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடை முடிக்க இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலோன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே இருந்த ஒரு கேள்வி இந்த எலும்புகள் உயிரடையுமா கேன் தீஸ் போன்ஸ் லிவ் பின்வாங்கி போன இறை மக்களை குறித்த தரி தரிசனம் தீர்க்கன் இசைக்கியலுக்கு கிடைத்தது மகா திரளான எலும்புகள் வெரி மெனி போன்ஸ் மிகவும் உலர்ந்த எலும்புகள் வெரி டிரை போன்ஸ் இதைவிட விளக்கம் தேவையில்லை இனி திரும்ப முடியாது என்கிற நிலைக்கு சென்று விட்டது போல் தோன்றுகிறது எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று மக்களே கதறுகிறார்கள் வசனம் பதினொன்று இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கடவுள் தீர்க்கினை கேட்கிறார் சரியான மொழியாக்கம் இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா will these bones இல்லை Can these bones லீவ் இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா என்று கடவுள் சீர்கனை கேட்கிறான் அவன் சரியான பதில் சொல்லிவிட்டான் அது உமக்குத்தான் தெரியும் என்று அவன் சொல்லுகிறான் சபையின் இன்றைய நிலையும் பிரியமானவர்களே இதுவன்றோ வேடம் உண்டு வல்லமை இல்லை தேவ பக்தியின் வேடம் போட்டுக்கொண்டு அதன் வல்லமையோ மறுதளிக்கிறவர்கள் என்று ரெண்டு மூன்று ஐந்திலே வாசிக்கிறோம் பெயர் ஒன்று உயிர் இல்லை உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் செத்தவனாயிருக்கிறாய் என்று ஆண்டவராகியேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் மூன்றாம் அத்தியாய முதல் வசனத்திலே சரதேசபையின் தூதனுக்கு சொன்னார் பணம் உண்டு தரிசனம் இல்லை நீர் தரித்திரனும் குருடனுமாய் அறியாமல் நான் செல்வந்தன் என்றும் சொத்து நிறைந்தவன் என்றும் சொல்லுகிறாய் என்று வெளிப்படுத்தல் மூன்று பதினேழிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லவோதை சபையை கடிந்து கொண்டார் ஊழியம் உண்டு உருக்கம் இல்லை நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று எபேசு சபையை வெளிப்படுத்தல் இரண்டாம் தியாயம் நான்காம் வசனத்திலே ஆண்டவர் கடிந்து கொண்டார் பெருக்கல் இல்லை வகுத்தல் தான் நோ மல்டிப்ளிகேஷன் ஒரு முறை ஒரு ஓவியன் செத்து கொண்டிருக்கும் சபையை குறிக்கும் ஓவியம் ஒன்றை தீட்டும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டான் ஒருவேளை அதை பார்த்தாவது செத்த சபை உயிர்மீழ்ச்சி அடையிட்டுமே என்றுதான் அவன் மிக அழகான ஒரு ஆலயம் ஒன்றை வரைந்தான் மிக சிறந்த பிரசங்க மேடை ஒன்றை பிரசங்க மேடை ஒன்றையும் வரைந்தான் அழகிய வேலைப்பாடமைந்த சாரடங்களையெல்லாம் வைத்தான் மிக உயர்ந்த கதவுகளை அவன் சித்திரம் தீட்டினான் கண்ணை கவரும் வண்ண விளக்குகளெல்லாம் ஆங்காங்கே பொறுத்து அவன் படம் வரைந்தான் கதவுக்கு அருகில் மிஷினரி ஊழியம் என்று பெயரிடப்பட்ட ஒரு காணிக்கை பெட்டியை அங்கே வைத்தான் அதில் காணிக்கை போடும் துவாரம் சிலந்தி வலைகளால் இருக மூடப்பட்டிருந்தது பொருள் என்ன எல்லாம் இருந்தும் மிஷினரிகளை அனுப்பாத தாங்காத சபை சத்த சபை எனவேதான் பண்டிதர் ராஸ்வால்ஜே ஸ்மித் இவ்வளவு சொன்னார் நற்செய்தி பணியில் உற்சாகமற்ற சபை உறைந்து போகும் என்றார் பிரசங்கி மூன்று பதினாறிலே இப்படி வாசிக்கிறோம் நியாய மேடையை கண்டேன் அங்கே அநியாயம் இருந்தது நீதிமன்றத்தையும் கண்டேன் அங்கே அநீதி இருந்தது இதுதான் இன்றைய திருச்சபையின் நிலையோ நம்மை பொறுத்தவரை தீர்க்க தரிசியைப் போல் திருவார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இயேசாயி ஐம்பத்தி எட்டு ஒன்றிலே நமக்கு ஒரு அரகூவல் சத்தமிட்டு கூப்பீடு அடக்கி கொள்ளாதே அப்பொழுது திருச்சபையானது உயிர்மீழ்ச்சி அடைந்து தான் இருக்க வேண்டிய இடத்திற்கு வந்து சேரும் அது மகா பெரிய எழுந்து நின்று உலகை கிறிஸ்துவுக்காய் பிடித்தே தீரும் மிகவும் கேடான நிலையில் இருக்கும் உலகை தூக்கி எடுக்க விரும்புகிற திருச்சபையானது மிகவும் மேம்பட்டு இருக்க வேண்டும் த வேர்ல்ட் அட் இட்ஸ் நீஸ் தர்ச் அட் இட்ஸ் பெஸ்ட் தம்பி எசேகியா பிரான்சிஸ் அழகான ஒரு உயிர்மீற்சி பாடல் ஆதிநிலை ஏகுதல் பாடல் ஒன்றை ஏற்றினார் அதில் ஒரு கவியை நான் பாட முயற்சிக்கிறேன் ோமே ஆசீர்த்திரும்ப பெறுவோமே பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனை யாகும் சிறை வாழ்வு மறையும் சீர் மலரும் சியோனின் மகிமை திரும்பும் சிறை வாழ்வு மாறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோ நின் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும் என்ன அழகான ஒரு பாடல் பாருங்கள் இந்த பாடலை நான் அடிக்கடி பாடி ஆண்டுவரே எங்கள் எல்லா திருச்சபைகளிலும் இயக்கங்களிலும் இவ்விதமான ஒரு ஆனந்த துதி ஒலி கேட்க ஆடல் பாடல் சத்தம் உண்டாக எல்லாவற்றுக்கும் மேலாக திருச்சபை ஒரு பெரிய சேனையாய் காலோன்றி நின்று நீர் நியமித்த பணியை இந்த தலைமுறையில் முடித்து தீர்க்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும் என்று அடிக்கடி நான் புலம்பி இருக்கிறேன் மறுபடியும் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்க இந்த எலும்புகள் உயிரடையுமா கேன் தீஸ் போன்ஸ் லீவ் நான் இந்த தீர்க்கனை போல உமக்குத்தான் தெரியும் என்று நாம் பழியை திருப்பி போடாம நாம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா ஆமாண்டு இந்த எலும்புகள் உயிரடையும் எல்லா திருச்சபைகளும் எழுப்புதல் அடையும் அது எபேசு சபையாக இருக்கட்டும் சரதை சபையாக இருக்கட்டும் அது ஸ்மிர்னா சபையா இருக்கட்டும் அது ஏசு கிறிஸ்துவை வெளியிலே கதவளைத்து விட்ட சபையா இருக்கட்டும் லவோதீக்கிய சபையா இருக்கட்டும் குளிரா இருக்கட்டும் அனலா இருக்கட்டும் வாந்தி பண்ணி போடுகிற சபையா எப்படிப்பட்ட சபையா இருந்தாலும் அந்த எலும்புகள் நிச்சயமாக உயிரடையும் என்கிற விசுவாசத்தோடு நாம் நற்செய்தி பணியில் தீவிரமாயிருக்கிற நாம் நற்செய்தி பணியோடு நின்று விடாதபடி திருச்சபைக்குள்ளே உயிர்மீழ்ச்சி உண்டாவதற்காக நம்ம ஆளான அத்தனையும் செய்வோம் எழுப்புதலுக்காய் ஜெபிப்போம் எழுப்புதலுக்காய் பிரசங்கிப்போம் எழுப்புதலுக்காய் எழுதுவோம் எழுப்புதலை கனாகாண்போம் எழுப்புதல் நிச்சயமாக வந்தே தீரும் எங்கள் மகா தேவனே இந்த அருமையான நாளிலே தேவரீதி எங்கள் கொடுத்த நிச்சயத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் மகாபெரிய பள்ளத்தாக்கு மிகவும் உலர்ந்த எலும்புகள் மிகவும் திரளான எலும்புகள் இந்த எலும்புகள் உயிரடைய முடியுமா நம்பிக்கையற்ற சூழ்நிலை இம்பாசிபிள் என்று தெரிகிறது ஆனாலும் கர்த்தாவே திருச்சபையின் ஆண்டு வரையுமே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் திருச்சபைக்காக உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தின் கடைசி சொட்டு இரத்தத்தையும் நீர் கர்த்தாவை விரயமாக்கினீர்கள் கைவிட்டு விடுது திருச்சபை வெளியே துரத்து கதவடைத்தாலும் வெளியே நின்று குமாரன் தட்டி கொண்டிருக்கிறாரே திருச்சபையை நேசிக்கிறார் கர்த்தாவே எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் ஒரு உயிர்மீழ்ச்சியை அனுப்பும் அவர்கள் லூத்தரன் சபையினரோ பெந்தைகோசே சபையினரோ ரோமன் கத்தோலிக்க சபையினரோ பிரதரன் சபையினரோ சிஎஸ்ஐ சபையினரோ சிஎன்ஐ சபையினரோ எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் கர்த்தாவே ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சியை ஒரு பெரிய ஒழுக்கத்தை நீர் உண்டாக்கி எல்லாரும் மகா எழுந்து நிற்க நீ உதவி தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே ஆகட்டும் என்று ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆவேன்